அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமலானில் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்தில் கதிரை தேடுங்கள் என்று நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு